வணக்கம் நேயர்களி நற்றினியின் சரித்திரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆண்டு இங்கிலாந்தின் வரலாற்றில் மிக மோசமான புயல் சசெக்ஸ் நகரை தாக்கியது இதில் எட்டு பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரசவத்தின் போது ஈதர் முதல் முறையாக மயக்க மருந்தாக பயன்படுத்தப்பட்டது இது ஐக்கிய அமெரிக்காவில் ஜார்ஜியாவில் முதல் முறையாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் முதலாவது தொடருந்து சேவை கொழும்புக்கும் அம்பே இடையில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் தேசிய பெண் ஜனகன மனு கல்கத்தா நகரில் இசைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தின் முதல் பொது நூலகம் நகுலேஸ்வரா நூல் நிலையம் கீரிமலையில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பானின் ஹோ உலகின் முதலாவது விமானம் தாங்கி கப்பலாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபெர்சியா ஈரான் என்ற பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இருபத்தி நாடுகளின் ஒப்புதலுடன் உலக வங்கி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தோனேஷியா ஒன்றுபட்ட விடுதலை பெற்ற நாடாக நெதர்லாந்தால் அங்கீகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ அவர்கள் ராவல் பிண்டியில் தற்கொலைப்படை குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு இதே நாளில்தான் முதல் முறையாக அமெரிக்க விண்வெளி வீரர்கள் அப்போல்லோ எட்டு விண்கலத்தில் ஏறத்தாழ ஆறு நாட்கள் மூன்று மணி சந்திரனை சுற்றிவிட்டு புவி திரும்பினர் நிலாவில் இறங்கும் அப்போல்லோ திட்டத்தின் முன்னோடி பயணமாக இது கருதப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஆண்டு ஜொகனஸ் கெப்ளர் ஜெர்மன் அறிவியலாளர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு மிர்சா காலிப் உருது கவிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு லூயி ஃபாஸ்டர் பிரெஞ்சு அறிவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேவிட் ராஜேந்திரன் ஈழத்து வானொலி மேடை நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சல்மான் கான் இந்தி நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தாமஸ் வில்லியம் ரைஸ் டேவிட்ஸ் பாலி நாட்டு அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் குஸ்டோ ஈஃபுல் பிரெஞ்சு பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹஃபிசுல்லா அமீன் ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெனாசிர் பூட்டோ பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களை